நண்பர் ராஜேந்திர சோழன் அவர்கள் புதிய மக்களவர்கள் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் இக்கூடிய பலருக்கும் இல்லாத ஒரு அனுபவம் எனக் கொண்டிருந்தால் சற்று வயதில் முகத்தவர் என்பவர்கள் மாப்போசி அவர்கள் அரசியலிலே தீவிரமாக இருந்த காலத்திலேயே செய்தித்தாள்களை பாசிக்கக்கூடிய ஒரு வயதில் நான் தினத்தந்தி வாசிக்க ஆரம்பித்த காலம் முதல் அடிக்கடி காதில் விழக்கூடிய ஒரு பெயராக மாப்போசியிடும் அவர் மேல்லை போனால் எழுபதுகள் திமுக மேடை பேச்சாளர்கள் தான் திமுக மேடை பேச்சாளர்களுக்கே ஒரு தரம் தாழ்ந்த அங்க சொல்லலாம் ஒரு வெடிப்பான அங்க அதம் அது வழியாக அரசியலை கற்றுக்கொண்ட அரசியலை அறிமுகம் செய்து கொண்ட சிறுவர் கூட்டத்தில்வர்களாகத்தான் நான் இருந்தேன் அந்த பேச்சுகள் தொடர்ந்து கேலி குடியாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒருவராகத்தான் நான் மாப்போசி அறிவிப்பேன் வித்தியாசங்கள் இருக்கின்றன இந்த கேலியில காமராஜர் எப்படி விமர்சிக்கப்படுகிறாரோ அப்படி மாப்போசி விமர்சிக்கப்படுவதில்லை பல்படாத ஒரு கடி என்று சொல்லலாம் கிட்டத்தட்டி வீட்டு திண்ணிலை படுத்திருக்கக்கூடிய ஒரு பெரியவரை கிண்டல் அடிக்கூடிய ஒரு தொனி தீப கிட்டத்தட்ட பல் உதிர்ந்துவிட்ட ஒரு வயதான சிங்கம் என்ற ஒரு படிமம் தொடர்ந்து மாப்போசி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இதைத்தான் நெடுதாரத்திலாக நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் எம்ஜிஆருடைய அரசியலுடன் ஒரு பகுதியாக விருந்திலே ஒரு ஓரத்தில் வைக்கக்கூடிய உப்பு போறவோ உலகாய்பி போலவோ வைக்கப்பட்ட ஒருவராக மாப்போசி தொடர்ந்து ஊடகங்களில் சித்தரிக்கப்பட்டார் மாப்போசி ஓரளவுக்கு கேலிக்குரிய சித்தரிப்பது ஒரு பெரிய பங்குதம் மாப்போசியில் எந்த சிந்தனையை விடவும் அதிகமாக அவருடைய மீசையை பற்றி எழுதியிருக்கிறது அதன் பிறகு நெடுநாட்களுக்கு பிறகு நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் மாப்போசியுடைய ஒரு மேடை உரையை நான் கேட்கிறேன் அந்த காலத்தில் எழுபதுல மாப்போசி துண்டுக்குடி அடிக்கிறார் ரெண்டு பேர் தான் தமிழகத்திலே மிகச்சிறந்த மேடை பேச்சாளர்கள் என்று கருதப்பட்டார் துரதிருஷ்டவசமாக அந்த இரண்டு மேடை பேச்சுகளுடன் என்னை எந்த வகையிலும் கவரவில்லை அதற்காக காரணம் நான் வளர்ந்த சூழலிலே தகவல் அறிவுடன் நிதானத்துடன் பேசக்கூடிய இடதுசாரி தொற்பொழிவாளர்களுடைய பேச்சுதான் சிறந்தது என்ற ஒரு மனப்பயிற்சிக்கு கல்லூரி காலத்திலே நான் ஆளாகியிருந்தேன் திக்கி திக்கி திக்கி பேசலாம் கூட இஎம்எஸ் மனதில் மாபூர் பேச்சாளராக இருந்தார் பேச்சு நான் கேட்டது மிக ஜனரஞ்சகத்தன்மை கொண்ட ஆழமற்ற விரித்து விரித்து விரித்து விரித்து செல்லக்கூடிய ஒரு பேச்சாக எனக்கு அட்டைக்கு தோன்றியது ஏறத்தாழ நாற்பது நிமிடங்களில் அவர் அன்றைக்கு பேசியதை மூன்று நிமிடங்கள் அல்லது இரண்டு நிமிடங்களாக சுருக்கி விடலாம் என்று எனக்கு அட்டைக்கு தோன்றியது துண்டுபுரி அடிகளின் ஒரு மனப்பொருட்கள் ஏற்படுத்தியிருக்கிறது நான் மதிக்கக்கூடிய தமிழ் மேடைப்பாய்ச்சல் அங்கே யாருமே இன்றைக்கு வரைக்கும் இந்த வருத்தத்தோடு அதன் பிறகு அவருடைய வள்ளலாறும் ஒருமைப்பாடு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற புத்தகம் சாகித்ய அகாடமி விருது விடுத்து நினைக்கிறேன் அப்போது சற்று வாழ்த்துக்குள்ளாகியது அந்த புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன் பொதுவாக மேடை பேச்சாளர் இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கு ஒரு தன்மை உண்டு மேடைப்பேச்சில் இருக்கக்கூடிய மிகையான கூற்றுமுறை மிகையான சொல்லாட்சிகள் சுழன்று சுழன்று சுழன்று ஒரே விஷயத்துக்கு திரும்பி வரக்கூடிய தன்மைகள் எல்லா மேடைப் பேச்சாளர்களுடைய எழுத்துக்களும் உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு எழுத்துக்களில் கூட அந்த தன்மை உண்டு உங்களுக்கு தெரியும் மாப்போசியுடைய நூல்கள் திருபானந்த வாரியாருடைய நூல்கள் எல்லாமே இந்த தன்மையுடைய அதனால என்னை பெரிய அளவில் கவர்ந்திரு கிடையாது அதன்போது நான் என்னுடைய கல்லூரி காலத்தின் எழுதியில் நவீன இலக்கியத்தில் அறிமுகமாக இருக்கோம் தொடர்ந்து மலையாளங்கிலத்திலும் அதன் பிறகு தமிழிலும் வாசிக்க ஆரம்பித்தார் பிறகு சுந்தரராமசாமி எனக்கு இருந்ததை விட இன்னும் கேலி கலந்த ஒரு மனப்பதிவு தான் சுந்தரராமசாமி அநேகமாக தமிழ் நவீன இலக்கியம் சார்ந்த அத்தனை பேரிடமே மாப்போசியை பற்றிய மனப்பதிவு ஏறத்தாழ ஒன்றாகத்தான் என்று நவீன இலக்கியவாதிகள் எங்கெல்லாம் மாப்போசி அவர்களை பற்றி என்னென்ன சொல்லி இருக்கிறார் எனக்கே ஒரு நிறைவுக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்ததுனால் மாப்போசி அவர்களுடைய எந்த நூலையுமே நான் பார்த்து வைக்கிறேன் இன்னும் சொல்ல போனார் ஒருவர் எழுதியிருக்கிறேன் மாப்போசி போன்றவர்கள் எழுதிய நூல்களை நமது கல்லூரிகள் ஊடகங்களில் இருந்து எடுக்க முடியும் என்றால் இன்னும் அதிகாரிகள் வைப்பதற்கு இடம் கிடைக்குமே என்று எண்ணம் மாறியதற்கான காரணம் இந்த மாற்றுவதற்கு ஒரு பங்கு அளித்தவர் மாராப்போ குருசாமி அவர்கள் அவருடைய பற்றி நான் எழுதியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவருடைய தொடர்பினர் கோவையிலே மாராப்போ குருசாமி அவர்களை மாராப்பா குருசாமியுடைய கவிதம் என்ற ஒரு நூல் மிக ஆழ்ந்த ஒரு மனப்பாதிப்பை ஏற்படுத்தியது அதன் பிறகு அவருடைய முயற்சிகளை வெளிவந்த கோவை கம்பன் கழகம் பதிப்பு எனக்கு மிக முக்கியமான ஒரு அறிவார்ந்த சாதனையாக சொல்றதே அவருடைய நூலில் நான் தொடர்ந்து படித்திருக்கிறேன் இந்த காலகட்டத்திலே தொடர்ந்து தமிழ் அறிஞர்களுடைய படைப்புகளை தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இது ஒரு வகையில் தொடர்ந்து எதிர்களை முன்வை முன்வை அவர்களை படித்த எதிர்நிலையாக நான் மாரவ பொகுருசாமியோ ஆ மணவாளரையோ தேப்போ மீனா சுந்தரையோ படிக்கிறார்கள் அவ்வாறுதான் மாரோ பொகுருசாமி அவர்கள ப குருசாமி ஒரு மார்போசி அவருடைய மாணவர் என்றே சொல்ல வேண்டும் தமிழரசு கழகத்திலே தீவிரமாக இயங்கியிருக்கிறார் நெடுங்காலம் மாப்போசிய நெருக்கமான தொடர்பு இருந்தது மாப்போசி அவர்களை பற்றிய அழகிய நினைவுகளை சுருக்கமாக எழுதியிருக்கிறார் மாபோஜாவர்களை பற்றிய பேச்சு அப்போது வந்தது அப்போது குருசாமி நீங்க சொல்வது சரி இரண்டு வகையான சிந்தனையாளர்கள் ஒருவர் அசல் சிந்தனையாளர் சிந்தனையாளர்களை நோக்கி பேசக்கூடியவர் பாதிக்கக்கூடியவர் முக்கியமான சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய இன்னொரு மக்களோட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மக்கள் இயக்கமாக ஆக்கக்கூடிய பரவலுக்கு காரணமாக இருக்கிற இருவருமே இணையான அளவில் முக்கியமாக முதல் கட்டத்திற்கு மக்கள் கவனிக்கிறீர்கள் என்றால் ஒரு சிந்தனை எந்த அளவில் மக்களோட சென்று சேர்கிறது அந்த சிந்தனைக்கு மக்களுக்கு என்ன உறவு எப்படி ஏற்படுகிறது என்பதை கவனிக்க வரக்கூடிய மாப்போசிகள் ஒரு மாபெரும் பிரச்சார மாப்போசி மக்களிடம் சிந்தனை எடுத்து சென்ற ஒரு தனித மனித இது ஒரு முக்கியமான திறப்பாக ஒரு பார்வையாக இருக்கின்றது மாப்போசியுடைய படைப்பிலை அதன் பிறகு ஓரளவுக்கு தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தது இது படிக்கும் போது வந்த எண்ணம் மாப்போசி ஒரு அசந்த ஆய்வாளர் தமிழ் மரபுடைய நீண்ட படைப்பிலைக்கிய துறையில் இருந்து அவர் கண்டடைந்து முன்வைத்தவை மிக மிக சொற்கள் அவருக்கு சமாதானம் சொல்லக்கூடிய ஓய்வு ஆய்வுகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றார் முக்கியமான ஆய்வாளர் என்றும் அவருடைய உலகங்கு உருவாகி வந்த நவீன சிந்தனைகள் பழைய இலக்கியங்களை பார்க்கக்கூடிய நவீன சிந்தனை முறைகள் எவ்வகையில அவர் அறிந்திருந்தாரா அதன் அடிப்படையில் சிந்தனைகளை பழைய இலக்கியங்களையோ பழைய பண்பாடையோ பார்த்தார என்று பார்த்தார் சிவத்தம்பியுடைய கைலாசபதியோட மா இந்தியூற்றாண்டுகாலம் மேடையில் மக்களிடம் தொடர்பு தமிழ் பண்பாட்டில்ல தமிழ் அரசியில் ஒரு நகர்வை ஒரு தனி மனித இயக்கமாக ஒரு சிந்தனை நகர்ச்சியை உருவாக்கணும் அது என்ன என்று புரிந்து கொள்வதற்காக தான் நாம் ஆர்ப்பு ஒரு சிந்தனையாளராக ஒரு சிந்தனை பிரச்சார அவர் எப்படி செயல்பட்டார் என்று பார்க்கலாம் இந்த வேளையில் இப்போது பேசும்போது கூட ஒரு அதிகாரபூர்வமாக மாப்போசி பற்றி ஒரு விரிவான சித்திரத்தை உருவாக்கும் அளவுக்கு மாப்போசிட்ட நூல்களை நான் படித்திருக்கேன் சொல்லக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்கள் படிக்க வேண்டிய நூல்களை சொல்ல இந்த வேலையில முன்வைக்கவிருப்பது நான் இதுவரை படித்தவற்றிலிருந்து நான் உருவாக்கிக் கொண்ட ஒரு பொதுவான மன வரைபடத்தை சொல்லலாம் மேற்கொண்டு நிரப்பிக்கொள்வதற்கும் முன்னெடுத்து செல்வதற்கும் ஆரம்பமான தேவையான ஒரு வரைபடத்தை ஒரு தொடக்க நிலை சிந்தனையை மட்டும்தான் வேலையில முன்வைக்கலாம் என்று மாப்போ சேவர்களுடைய இதனை தெரிந்து கொள்வதற்கு இரண்டு புள்ளிகளிடம் கவிஞர்கள் ஒன்று அவர் ஆதர்சமாக தொடர்ந்து திருப்பி திருப்பி பேசி முன்வைத்த இரண்டு கவிஞர்கள் ஒன்று இளங்கோ இன்னொன்று பாரு இளங்கோவை மாப்போசி இருப்பதற்கு முக்கியமான காரணம் அவருடைய காலகட்டத்திலே மிக அதிகமாக பேசப்பட்டவர் இருவர் ஒருவர் கம்பர் இன்னொரு வள்ளுவர் அவர் இருவரை பத்தி மாப்போசி பேசி இருந்தார்கள் கூட மாப்போசி சிலம்பின் செல்வர்கள் முன்னிறுத்துக்கிறார் இளங்கோவை நோக்கி மாப்போசி போவதற்கான காரணம் என்ன என்ன பார்க்கறதுக்கு ஒரு மிகுந்த பின்மூலத்தை நான் உருவாக்கி சொல்ல அதை பேசுகிற நண்பர் சமீமு பரமேஸ்வரன் சொன்னார் தமிழ் தேசிய உருவோகம் சார்ந்த ஒரு பின்வராணத்தில் இந்திய வரலாற்றில் சுவாரஸ்யமான ஒரு அம்சங்கள் நவீன இந்திய தேசியத்தை பற்றி இன்றைக்கு ஒரு ஒரு மன வரவிடம் உருவாக ஆரம்பித்தது அதே காலகட்டத்தில் அதற்கு இணையாக அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் வட்டார தேசியங்களை பற்றி இந்த சிந்தனை ஆயிரத்தி எண்ணூறு கழுத்து பதினாறு நூற்றாண்டுடைய தொடக்க காலகட்டத்தில் இந்தியா தேசிய என்ற கருத்து உருவாகிறது இந்திய நிலப்பகுதி பெற்று ஒரு பிரச்சனை உருவாகிறது இந்த நிலப்பகுதி முழுக்க பரவி இருக்கக்கூடிய பண்பாட்டுடைய பொது அம்சங்களை கரை கொண்டு ஒரு தேசிய பண்பாட்டை உருவாக்கிற எண்ணம் உருவாகிறது ஒரு தேசிய பழமையை உருவாக்கிறார்கள் அதற்கு ஒரு தேசிய கனவை உருவாக்கிறார்கள் தொடக்கூர் வகையில் நான் சுவாமி விவேகானந்தரை சொல்லு பல சிந்தனையாளர்கள் வழியாக இந்திய நவீன தேசியம் என்கிற ஒரு கருத்துருவாக்கம் உருவாகி இந்திய அரசியலில் நிறைவேற்றது அதனுடைய பகுதியாக காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது காங்கிரஸ் பிறகு ஒரு பெரிய தேசிய இயக்கமாக இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறித்தாழ இந்த சிந்தனை எப்போ உருவாகிட்டு அதே காலகட்டத்தில் தான் இந்தியாவில பிராந்திய வட்டார தேசியங்களை எல்லா மொழிகளிலுமே பழைய இலக்கியங்களை அச்சுக்கொண்டு வரக்கூடிய ஒரு இலக்காரம் எண்ணூறு இந்தியாவுடைய எல்லா வட்டாரங்களிலும் அந்த வட்டார நிலப்பரிய மொழி சார்ந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை உருவாகும் தமிழ் மட்டுமல்ல கேரளத்திலும் அப்படித்தான் கர்நடத்துல அப்படித்தான் மராத்தியில அப்படித்தான் வங்காளத்தில் ஒடிசால வட்டார தேசியனித்தன்மையை பொதுத்தன்மையிலிருந்து வேறுபடுத்தி நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் எண்ணூறு ஆரம்ப அரசியல் ஆயிரத்தி முப்பது கல்வி அறிமுகப்படுத்தப்படுகிறது காங்கிரஸ் இந்தியா முழுக்க தேசிய பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கிறது அந்த பள்ளிக்கூடங்களில் இந்தியாவுடைய வட்டார பிராந்திய மொழிகளில் தள்ளி கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு காங்கிரஸ் இருக்கிறது அது காந்தியுடைய நிலைப்பாடு வன்ம இந்த கேள்வி பரவலாக பாட புத்தகம் எழுதப்படுகிறது அந்த பாட புத்தகங்களுக்காக அவங்களுக்கு ஒரு ஒரு வரலாற்று அடிப்படை வரலாறு ஒன்று உருவாக்க ஆயிரத்தி எண்ணூறு ஒவ்வொரு வட்டாரத்துக்குமான வரலாற்றை வெள்ளையர் எழுதிவிட்டார் தமிழக வரலாறு என்று சொல்லும் போது அதோட எளிய முதல் முன்னுரையிலே மதுரை ஆளுநரத்தில் எல்லா மொழியிலும் வெள்ளதார எழுதியிருப்பாங்க நிர்வாக வசதிக்காக ஒரு வட்டார வரலாறு எழுதியிருப்பாங்க அந்த ஒரு பிராந்திய ஒரு தமிழ் மாணவன் ஆயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஆறுல பள்ளிக்கு போகும் போது தமிழக வரலாறு என்கிற ஒரு ஒரு பத்து பக்க பாடத்தை படிக்கிறார்கள் வட்டார தேசியங்களுடைய வளர்ச்சியுடைய அடுத்த கட்டம் அது சொல்லப்பட வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இருபது முப்பது அந்த காலகட்டம் காங்கிரஸ் போராட்ட காலகட்டத்திலே ஒரு சோர்வு காலகட்டம் சொல்வார் காந்தி தீவிர அரசியலின் விலகி கிராம நிர்வாகம் நிர்வாகம் போன்ற சில விஷயங்களுக்கு சென்றார் பெரும்பாலும் சபர்மதி ஆசிரமத்தில் முடக்கிக் காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சியுடைய பிரிவினால் சோவிட்டிருந்த காலம் இந்த காலகட்டத்தில் தான் இந்தியா முழுக்க எல்லா பிராந்திய மொழிகளிலேயுமே நவீன இலக்கியத்திற்கான முயற்சிகள் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது படு தீவிரமாக தோசை போராட்டத்தில் போலவங்க பின்வாங்கி இலக்கியத்திற்குள்ள வந்தாங்க இலக்கியத்திற்கான பத்திரிகை ஆரம்பித்தார் தமிழ்நாட்டில் மணிப்படி ஆரம்பித்தார் மலையாளத்திலே அதே மாதிரி பங்களோதயிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளில் இந்தியாவோட எல்லா மொழிகளிலுமே நவீன இலக்கியம் வளர்ப்பு நவீன இலக்கிய வளர்ச்சியா இருப்பது பல மொழிகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுள்ளேயே அந்த மொழிகளுடைய மாஸ்டர் சொல்லக்கூடிய ஒரு எழுதியாயிருச்சு இன்னும் பல மொழிகள்ல அந்த சாதனை அதன் பிறகு முறியடிக்கப்படவில்லை என்று சொல்வார்கள் தமிழ மௌனி புதை கிருத்தன் கூபாரா என்று அந்த அணி அப்போதே ஒரு வகை இவ்வாறாக இந்திய தேசிய ஒரு பக்கத்தை வளர்ந்து வலுப்பெற்று வருகிறதோ அதனுடைய ஒரு பகுதியாக அதற்கு கொண்டே ஒரு வட்டார தேசியங்கள் இந்தியா முழுக்க வலுவாக இப்படி உருவாகி வந்த தேசியங்களுக்கு ஒரு இரண்டு முகங்கள் இருக்கு ஒன்று ஒரு முகம் இந்திய தேசியத்துக்கு எதிராக இந்திய தேசத்துக்கு மாற்றாக வட்டார தேசியங்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு பாடல் இந்திய தேசத்தை நிராகரித்து வட்டார தேசியத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு பார்வை தொடக்க புள்ளி கண்டிப்பாக பஞ்சாப் தான் பஞ்சாபி சுபா இயக்கம் அடுத்தபடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இதற்கு மாற்றாக இந்திய தேசிய ஒட்டுமொத்தத்துடைய ஒரு பகுதியாக பட்டார தேசியங்களை பார்க்கலாம் வட்டார தேசியங்களுடைய முழுமையும் வளர்ச்சியும் இந்திய தேசத்துக்கு உதவக்கூடியவை என்று பார்க்கக்கூடிய வட்டார தேசத்தை வரையற்பது என்பது இந்திய தேசத்தை சரியாக வரையற்பது ஒரு பகுதி என்று பார்க்கக்கூடிய பட்டார தேசம் என்பது ஒருபோது இந்திய தேசத்துக்கு முரணாக அமையக்கூடாது என்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இந்தியா முழுக்கிறது கன்னட தேசத்துடைய தொடக்கப்புள்ளி என்று சொல்லக்கூடிய குவம்பு அவர்கள் பார்வை கொண்டவர வள்ளத்தோல் நாராயணமேனும் கேரள தேசத்துடைய அடிப்படைகளை உருவாக்கி என்று சொல்லும்போது கூட அவர் இந்திய தேசத்துடைய ஒரு பகுதியாக பார்க்கக்கூடியவராக தமிழகத்துடைய பிரதிநிதி என்று சொல்லலாம் அதற்கு சொல்லக்கூடிய ஒரே பெயராக அவருடைய இதுதான் இந்த வரலாற்றிலே மாப்போசியின் இடம் என்ன என்பதை வரவேற்கக்கூடிய விஷயமாக இந்த பார்வையிலே மாப்போசி ஏன் இளங்கோவை சொன்னார்கள் ஏன் கம்பனுக்கு இந்தியா என்ற தேசியுடைய நவீன தேசிய உருவகம் என்பது இருந்தாலும் கூட இந்தியா என்கிற பண்பாட்டு தேசிய வரைய இந்தியா இருக்க எல்லா தேசிய மொழிகள் இருக்கக்கூடிய தொன்மையான இலக்கியங்கள் பிராகிருத மொழியில் கித்துக்கு முன்னாடி முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்களிலேயே இந்தியா என்ற நில அமைப்பை பற்றின தமிழகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பழைய தமிழ் இலக்கியங்கள்னா புறநானுடைய முதல் பதினாறு பாடல்கள் அந்த பாடல்களிலேயே இந்தியா நில அமைப்பை பற்றிய வர வேண்டும் உங்களுக்கு தெரிந்த பாடல் பனிபிடு வாடல் நெடுவரை வடல் கூடாது குமரியை கற்கும் என்று அந்த எல்லை வரையற்கு கழிந்து ஏறத்தாழ முன்னூறு வருடம் அது நானூறு வருடங்களுக்கு பிறகு தொற்காப்பியத்துக்கு பாலம் பார்வா என்ற உரையில் தமிழ் தேசியத்தை தென்குமரி தமிழ் ஆகிய தமிழ் கூடும் நல்லது விஷயம் வரையறக்கூடிய அடையாளம் தென்குமரி வடவேங்கடா தமிழ் இது மூன்று தேசியத்தை வரையறது அப்போ இந்த மாப்போசியை பொறுத்தளவில் அவர் இந்திய தேசத்தை ஒரு பகுதியாக தமிழ் தேச வரையில அந்த தேசிய அடையாளத்தை திட்டவட்டமாக தெளிவாக வரையறுக்கூடிய கட்டாயம் அவருக்கு ஏற்படுகிறது அவர் சென்று சேர்ந்த இடம் சிலப்பதிகார முடியுடை மூவேந்தரை முன்வைக்கக்கூடிய சிலப்பதிகளான அளவுக்கு தமிழ் தேசத்தினுடைய ஆதார நூல் என்று இன்னும் மிக தெளிவாகவே வெங்கடத்தில் இருந்து குமரி வரைக்கும் என்று தமிழுடைய எல்லையை வந்து சிலப்பிரியாக வரையிறது அதை மூன்று வேர்களுடைய நிலமாக வரையிறது தமிழ் நிலத்துடைய வர்ணனை சங்கிலே எந்த ஒரு இலக்கையில் எவ்வளவு இந்த சூழல சிலப்பிரியாக தமிழ் விழுமியம் தமிழுடைய தாய் வழிபாட்டிலிருந்து பெண் வழி இருந்த தாய்வழி சமூகத்திலிருந்து வந்த தமிழ் பண்பாட்டுடைய அடிப்படை விழுமியமாகிய தாய் வழிபாடு அதில் இன்று வரைக்கும் பேசப்படக்கூடிய தமிழ் இசை சம்பந்தமான செய்திகள் அதிரே தமிழ் அன்றாட வாழ்க்கை சம்பந்தமான செய்திகள் அதில் என்னுடைய ஆசிரியர் தித்யசேதன் சொல்வார்கள் ஒரு பண்பாடு மொத்தமாக அழிந்து போன பிறகு ஒரே ஒரு நூலை மட்டும் கொண்டு அந்த பண்பாட்டை திருப்பி உருவாக்க முடியும் என்றால் அந்த நூல்தான் அந்த பண்பாட்டுடைய மூல நூலாக இருக்க முடியும் அது ஒரு காவியமாகத்தான் இருக்கும் சொல்வார் அப்படி தமிழுக்கு ஒரு முதலை சொல்ல முடியும் என்றால் அது திருக்குறள் கிடையாது கம்பராமாயணம் கிடையாது சிலப்பதிகாரம் பார்த்தா இருக்க முடியும் ஆகவேதான் திருப்பி திருப்பி அவர் சிலப்பதிகாரத்தில் சிலப்பதிகாரத்தை பற்றி அவருடைய நூல்கள் நூல்களை படிக்கிறது நான் இரண்டு நூல்களை படித்திருக்கிறேன் எனக்கு வந்த மனப்பிரம் சித்திரம் என்னவென்றார் சமகால செய்திகளுக்கு சிலப்பதிகார ஆதாரத்தை அவர் கேட்டார் இங்க இருக்கக்கூடிய தமிழ் வாழ்க்கையை அவர் சொல்லக்கூடிய சிலம்பு ஆதாரமாக நிற்கிறதா என்று பார்க்கிறார் சிலம்பில் இருக்கக்கூடிய ஒரு மரபு இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்று பார்க்கலாம் சிலம்புக்கு போற சிலம்பில் இருந்து செய்தியை எடுத்து சொல்வது அந்த சிலப்பதிகாரத்தில் இருந்து அந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர் நாம் என்று நமக்கு சொல்ல இருக்கிறார் தமிழகம் முழுக்க திரும்பி திருப்பி சொல்லி தமிழ் பண்பாடு ஆதார நூலாக சிலப்பதிகாரத்தை முன்வைத்தது ஒரு வகையிலே ஒரு பெரிய அவர் பெற்றார் இன்னொரு கவிஞர் பாரதி திருப்பி திருப்பி எல்லா உரையிலுமே இரண்டு மேற்கோடு வரும் பாரதியை பற்றி அவர் சொல்லுற பாரதிய பல நூல்களை எதிர்க்கிறார் பத்து நூல்களுக்கு மேல் பாரதிய பாரதியுடைய நூல்களை பற்றி பாசும்போது எப்படி சிலப்பதிகாரத்தில் ஒரு என்று மாறாத புதுமையை பார்க்கிறார்கள் அதே மாதிரி பாரதியில இன்றும் வாழக்கூடிய ஒரு பழமையை பார்க்கிறான் இவன் வந்து ஆயிரம் வருடம் பழமையான என்னுடைய பண்பாட்டுடைய தொடர்ச்சியாக சொல்லுறான் பாரதிய அவர் முன்னிறுத்துவதற்கான காரணம் திருப்பி வாழ்க பாரத மணி திரு நாடு என்று பாடக்கூடிய அதே கவிஞன் செந்தமிழ் நாடுன்னு போது இல்லையே என்று பாடலாம் இந்த ஒருப்பாடு இந்த இணைப்பு தான் அவருக்கு ரொம்ப இருக்க மாறாயிருக்கும் பாரதியில் இருக்கக்கூடிய துடிப்பு இளமை நீலர் ஆகியவற்றை திருப்பி திருப்பி அக்கீரிகிறார் திருப்பி திருப்பி சுட்டி காட்டலாம் பாரதிய கலாக்காரனை பாரதியின் புரட்சியாளனை தொடர்ந்து அடையாளப்படுத்தக்கூடிய மாப்பூசி பழமையுடைய அடையாளமாக பழமையில நின்று வரக்கூடிய ஒரு சான்றோனுடைய குரலாக சிலப்பதிகாரத்தை சிலப்பதிகாரத்திலிருந்து பாரதிக்கு வரக்கூடிய ஒரு தொடர்ந்த பயணம் என்று இலக்கிய அணுகுமுறை சொன்ன பாரதியை சிலப்பதிகாரத்தை வைத்து சிலப்படியாரத்தை பாரதியை வைத்து அவர் தொடர்ந்து மாற்றி மாற்றி மதிப்பிடுவதை கூட அவரு இதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு இடத்துக்கு போகவில்லை இந்தியா முழுக்க வட்டார தேசியங்கள் அல்லது உப தேசியங்கள் அல்லது பிராந்திய தேசியம் சொல்லக்கூடிய தேசியங்களுடைய ஒரு பொது அம்சம் இந்த எல்லா தேசியங்களையும் உருவாக்கத்துக்கு பக்தி இயக்கத்திற்கு மிகப்பெரிய பண்பு தான் ஏழாம் நூற்றாண்டில் தமிழகத்திலே தோன்றி பல்லவர்காலத்திலே தமிழகத்திலே உருவாகி இந்தியா முழுக்கச் சென்ற ஒரு பெரிய பண்பாட்டு இயக்கம் பக்தி இயக்கம் சொல்லலாம் இந்தியாவை இணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி என்பதே பக்தி இயக்கம் தமிழகத்திலிருந்து என்னதான் ஒரு பயணம் இந்த பக்தி இயக்கத்துடைய முக்கியமான ஆளுமைகள் அனைத்துமே தத்திலிருந்து வடக்கு சென்றவர்கள் மதுவர் அதற்கு முன் சங்கர கடைசியாக நிம்பார்க்க வல்லபாச்சாரியா பசத அனைவரும் இங்கிருந்து போனவர் மேலே சென்று இந்தியாவை ஒருங்கிணைத்த ஒரு சக்தி என்று பக்தியான பல அம்சங்கள் இருக்கு ஒரே வார்த்தையில சொல்ல போனால் அது ஒரு சூத்திர ஜாதியுடைய இயக்கம் அடிப்படை அது வரைக்குமான இந்திய மரபில் வைதிக மதம் பிராமணருடைய மதம் என்று சத்திரிகளுடைய மதம் என்று சொல்றோம் சமண பௌத்த மதங்களை வைசிய மதம் என்று சொல்லலாம் என்றால் பக்தியத்தின் சூத்திரல்களுக்கு இந்த அம்சம் இந்திய தேசியத்தை தீர்மானிப்பதில் ஒரு முக்கியமான ஒருவாக்கு இந்தியா முழுக்களை ஒருங்கிணைத்தது அதுபோல ஒவ்வொரு மொழியிலே அந்த வட்டார மொழிகளிலே அது பேசிய அவர்களுடைய கட்டாயம் சொல்வாங்க மராட்டி இலக்கியத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது இதுதான் சௌதரி சொன்னார் பகவத்கீதையை ஞானேஸ்வரி மராட்டி மொழியிலே பொறுப்பேற்பதன் வழியாக மராட்டி இலக்கியம் ஒரு உதயமாகியது ஏன் மராட்டிய இலக்கில மொழிபெயர்க்க வேண்டும் என்று கேள்வி சஸ்கிருதத்தில் மதபுறது சம்ஸ்கிருதம் தெரியும் இருந்தும் அதை திருப்பி மராட்டி மொழியில மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் அந்த மொழிபெயர்ப்பை மூலத்தை விட பெருசா வித்தியாசப்படாது என்று சொல்றாரு மராட்டி என்பது சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப வித்தியாசப்பட்ட ஒரு மொழி கிடையாது கன்னடத்தில் அச அவருடைய பாபுர் வியாகாலம் கன்னட தேசியத்தை வரையற்கக்கூடிய இன்னொரு அம்சங்களில் மலையாளத்து மலையாள தேசியதுடைய கேரள தேசியதுடைய எல்லையை வரையறுத்த கவிஞர் யார் என்று பார்த்தால் திங்கதேய்து சொன்னார் 15 ஆம் நூற்றாண்டு அளவில் 56 உபநாடுகளுடைய தொகுப்பு என்னவா தெளிவாக வரையறைக்குது ஆக இந்தியா මුulka பக்தி இயகம் சூத்திரர்களால் முன்னிக்கப்பட்ட பக்தி இயகம் வட்டார தேசியங்களுடைய ஒரு பெரிய பண்பாட்டு தொகுப்பை உருவாக்கி ஆகவே பின்னாடி இந்தியாவில் வட்டார தேசியங்கள் பேசப்படும் போதே அது இந்து பண்பாட்டுடைய இந்து பக்தி மரபுடைய ஒரு பகுதியாக பேசப்படக்கூடிய ஒரு தன்மை அதற்கு இருக்கு கூட நீங்க கர்நாடகத்தில் இந்த பிரச்சனை மிக வலுவாக இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கர்நாடகத்தில் தலித் இயக்கங்கள் அங்கு இருக்கக்கூடிய கர்நடா தேசிய இயக்கங்களை மிக வலுவாக நிராகரிப்பதற்கான காரணம் அது லிங்காயத் இயக்கம் குறைவா அது இந்து இயக்கம் இந்திய இடைநிலை சாதிகளுடைய பக்தி இயக்கத்துடைய கனடா தேசிய இந்தியா முழுக்க ஆயிரத்தி எண்ணூறுகளை தொடக்கத்திலிருந்து தமிழ் தேசியம் பேசுகிற அத்தனை பேருமே சைவர்களாக நீங்க தமிழ் தேசிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த ஆதிக்கம் பத்தி மட்டும் ஒரு பிஎச்சி சொன்ன இன்றைக்கு தமிழ் தேசியத்துடைய அல்லது தமிழர் தன்மையுடைய தேசிய கீதமானக்கூடிய பாடலை பாடிய மரணமணி என்று சொன்ன வலுவான சைவ சித்தாந்த பின்னடி உடையவர் வலுவான இடைநிலை சாதியுடைய மனநிலை உடைப்பட கிட்டத்தட்ட ஒரு சைவ இயக்கமாகத்தான் இந்த ஒரு சூழலில் முன்னிறுத்த மாப்போசி பள்ளலாறை முன்னிறுத்தியது ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான நிலைப்பாடு என்ன அறிவிக்கிறார் எந்த வளரா முன்னிற்கிறார்கள் வளர்ப்பு அந்த கோணத்திலே படித்து பார்க்க வேண்டிய ஒரு நூல் எந்த வளரா வள்ளலாருக்கு இரண்டு முகம் ஆரம்பகால முகம் என்பது சைவ சித்தாந்தம் சார்ந்த முகம் சைவ சித்தாந்தத்துடைய ஒரு விளக்கத்தை அழிக்கக்கூடிய ஒருவராகத்தான் வளர அறியப்பட்டார் ஒரு கட்டத்தில் அவர் தன்னுடைய ஜோதி தரிசனத்தை அடைகிறார் சைவ சித்தாந்தம் உட்பட சைவ மதத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறார் அந்த ஜோதி தரிசன அடிப்படையில் வந்து அவர் பேச ஆரம்பித்த பிறகுதான் சைவ மதத்துடைய மிக கடுமையான எதிர்ப்புகள் அவர் சமாளிக்க வேண்டியது அவருடைய இந்த வரலாறு தொடர்ந்து மாப்போசிக்கிறார் பாரதியிலிருந்து இளங்கோவில் இருந்து அவர் வந்து சேர்ந்த இடம் என்பது வரலாறு ஏன் முன்வைக்கிறார் ஒரு காரணம் என்று நான் அறிவிக்கிறது அடிப்படைவாத தன்மையை தமிழ் தேசியத்துடைய அடிப்படாத சைபர் சித்தாந்த தன்மையில் இருந்து வெளியே வரவதற்கான ஒரு முயற்சியாக தானே ஒரு வகையில் நோக்கிற்கான ஒரு குரலாகத்தான இந்த பார்வை வருவோம் அவரு தன்னை ஒரு இந்து என்று சொல்லிக்கிறார் என்றால் கண்டிப்பா ஒரு பரந்த இந்திய தன்மையை தருணம் இருக்கு அதே சமயத்தில் இது ஒரு நவீன தேசியமாக அமைய வேண்டும் என்றார் ஒரு பாரம்பரியமான மதத்தன்மை அதிலிருந்து வெளியே வர வேண்டியது வள்ளலாறு உத்தர்த்தியும் வலுவாக பதிவு புள்ளிகளை வந்து சேர்ந்த கூடிய இடம் தான் காந்தியடிகள் இந்த மூவரு வழியாக வள்ளலாறு ஒரு இந்திய சித்தர் மரபு ஒரு தமிழ் சித்தர் மரபுடைய தமிழுடைய ஆன்மீக மரபுடைய இன்னும் அவருடைய பார்வையை பார்த்தால் தமிழுக்கு மட்டுமே உரித்தான ஒரு ஆன்மீகத்துடைய ஒரு முகமாக அவர் வரலாறு இந்த பார்வையிட தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் இந்திய தேசிய முகமாகவும் இந்திய ரூபாய் நோட்டு முகமாகவும் தெரியக்கூடிய காந்தியை ஒரு தமிழ் தேசியத்தை தொடர்ந்து பேசி ஒருவர் எப்படி உயக்க முடியும் ஆனால் அந்த முரண்பாடு காந்தியை நீ கவனித்தா தெரியாது காந்தி ஒரு வகையில் குஜராத்தி தேசியத்துடைய வலுவான தொடக்க புள்ளி ஜின் விரு பேசு குஜராத்தி நவீன இலக்கியம் என்பதும் குஜராத்தி நவீன தேசிய பிரச்சனை என்பதும் ஒரு தொடக்க புள்ளிக் கொண்டிருக்கிறது காந்தி தொடர்ச்சியாக பற்றி பேசியவர் குஜராத்திய தாய்மொழி வாழ வேண்டும் என்று பேசியவர் அந்த மொழியில் அவ்வளவு எழுதப்படும் என்று பேசியவர் மராட்டியராகிய தன்னுடைய மாணவர் காதா தலைவர்க குஜராத் இலக்கியத்தில் எழுதுறதுக்கு ஆள் பத்திரிகை ஆனால் கண்டிப்பா குஜராத்தில் பத்திரிகை வந்தவர் நீ குஜராத்தை கற்றுக்கொண்டு குஜராத்தில் எழுதியிருக்க இவர் குஜராத்தை கற்றுக்கொண்டு குஜராத்தில் நூற்றி ஐம்பது நூல் எழுத்தம் குஜராத்தில முக்கியமான எழுத்தாளர்கள் ஒருவர் அதே காக கலைஞர் ஹிந்தி பிரச்சார சபையினுடைய தேசிய தலைவராக இருந்தார் என்பதை அந்த முரண்பாடு எப்படி காந்தி இந்திய தேசத்தை முன்வைத்தாரோ அதே அளவுக்கு வலுவாக அதற்குள்ளே குஜராத்தி தேசத்துக்குரிய தனித்தன்மைக்காக வாதிடக்கூடியவராக இருந்தால் இந்த விஷயம் மாப்போசிக்கு முதவெருக்கமானதாகவும் அவருக்கு மிக அணுக்கமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க இதுதான் மாப்போசியுடைய ஒட்டுமொத்த பண்பாட்டு சிந்தனையுடைய ஒரு வரைபடம் தானே இதனுடைய விளக்கங்களுக்கு வடிவாக போக முடியும் உருவாக்க முடியுமா புரிந்து கொள்வோம் கருத்தாட இருநூறுக்கு மேற்பட்ட நூல்கள் பற்றி இப்படி ஒரு எளிய மனைவர விளத்தை உருவாக்கி கொண்டார் பத்து பகுதிகள் எழுதக்கூடிய ஒரு வரைபடத்தை உருவாக்கி என்பது அவரை நிரப்பிக்கொள்வதற்கும் விவாதிப்பதற்கும் இது அவசியமானது அவர் மறைந்து இத்தனை வருஷங்களுக்கு பிறகு திருப்பி பேசும்போது முதலில் செய்ய வேண்டியது தனித்தனியா அவருடைய நூல்களை பற்றி பேசாமல் ஒரு வரைபடத்தை உருவாக்க முடியுமான் ஒரு இமேஜ் நான் கிரியேட் பண்றேன் ஒரு சிலந்தி இந்த இடத்த ஒரு இடத்தாக்கூடிய முறைகளுக்கு தாவும் முறைகளிலும் தாவிக்கொண்டே இருக்கும் முடியும் போது பார்க்கும் போது பாக்குறது ஒரு பெரிய சிறந்தி வரையா இளங்கோ பாரதி பள்ளலார் காந்தி நான்கு முறைகள் வழியாக தொடர்ந்து தாவிக்கொண்டே இருந்த ஒரு ஒரு பிரச்சார சிந்தனையாளர் உருவாக்கிய ஒரு பெரிய வலை என்று அவருடைய மொத்த நூலுடைய சிந்தனை படலத்தை நாம சொல்ல இந்த சிந்தனை சொல்வதற்கு சரியான வார்த்தை அவரே உருவாக்கி இருக்கிறார் அது அவருக்கு மட்டுமே உருவான ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் ஒருமைப்பாடு என்கிற வார்த்தை வளலார் கண்ட ஒருமைப்பாடு என்று நூல் இருக்கிறது பாரதிய கண்ட ஒருமைப்பாடு என்று நூல் என்ற வார்த்தை அவர் என்ன நினைத்தார்கள் என்ன சொல்ல வந்தார் சரியான உதாரணம் அவருடைய காலகட்டத்தை நீங்க நினைச்சு பார்க்கணும் அவருடைய காலகட்டம் தனித்தன் மேலே கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டம் ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்கக்கூடிய காலகட்டம் தனித்து வரையறை செல்வதற்கு மேற்பட்ட காலகட்டம் பிரிவினைகளுக்கு மிக அதிகமான அழுத்தம் கொடுத்த ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எழுபது வரைக்கும் அவர் தீவிரமாக செயல்பட்ட காலகட்டங்கள் முழுக்க பிரித்து பார்க்கக்கூடிய எல்லா சிந்தனைகளுக்கும் மக்களும் மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு வேகம் இருந்த காலகட்டத்தில் ஒருமைப்பாடு இந்த விஷயத்தை தொடர்ந்து ஒருங்கிணைத்து பார்க்க முடியுமா அவருக்கு பேதங்கள் தெரியாமல் இந்திய மரபுக்கும் தமிழ் மரபுக்குள்ள முரண்பாடு என்ன தெரியாது வைதிக மரபுக்கும் இந்தியா இருக்கக்கூடிய மரபுகளுக்குள்ள வேறுபாடு அவர் சொல்றார் பக்தி இயக்கத்துக்கும் பள்ளலார் மாதிரியான நவீன ஆன்மீக இயக்கங்களுக்குள்ள வேறுபாடு அதை அவர் சொல்றார் இருக்கக்கூடிய சாராம்சமான ஒற்றுமையை கண்டுபிடிப்பு அதை ஒருமைப்பாடு இந்த வார்த்தை விழா முன்வைக்கு சமன்வயம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார் முரண்பாடுகளுக்குள் கண்டறியக்கூடிய ஒற்றுமையை ஒருமைப்பாடு என்பது இயல்பாக இந்த வேலையில மாப்போசையை பத்தி சுருக்கி சொல்றாங்க அவர் ஒரு ஒரு ஆய்வாளரோ கிடையாது ஆனா மகத்தான லட்சியங்களுடைய மகத்தான பிரச்சாரங்கள்